ிாத்தயத்திரவேற்றைக்காணையாத்தமஹே நமயோமியனியமலத்தியாந்தர நேற்றைக்கு சொன்ன கீதா ஸ்லோகம் திரும்பவும் ஒரு தடவை சுருக்கமாக சொல்கிறேன் கர்மபல தியாகத்தை புகழ்ந்து பேசுகிறார் அபியாசா ஞானம் ஸ்ரேயாங்கிறதுக்கு அங்கங்கே வெறுமனே மேலெழுந்தவாரியாக மற்றவர்கள்கிட்ட எதையோ சத்சங்கத்தில் கேட்டுன்ட்ருக்கிறத காட்டிலும் முறையாக சாஸ்திர யுக்தியோடு ஸ்ரவணம் பண்ணி பிரம்மாத்ம ஐக்கிய ஜானத்தை தெரிஞ்சுக்கிறது சிறந்தது அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு அப்படி ஞானத்தை பெற்றா போறாது அது ஆழமான மனசில் பதியணுங்கிறதுக்காக தியானம் பண்ணுறது அதை விட சிறந்ததுங்கிற அர்த்தம் இந்த ஸ்லோகத்தில் இருக்கிறதுங்கிறத தெரிவிக்கிறதுக்காக அந்த ஸ்லோகத்தை மறுபடியும் சொல்லி அர்த்தம் சொல்லி இருக்கேன் மற்றபடி சொன்னதெல்லாம் ஒரே விதமான பொருள்தான் அத்வேஷ்டா சர்வபூதா நாம் மைத்ர நிர்மமோ நிரகங்காரஹ சமது கஷமி இந்த பதிமூணாவது ஸ்லோகத்தில் இருந்து பத்தொன்பதாவது ஸ்லோகம் வரைக்கும் பகவான் பராபக்தனுடைய லக்ஷணங்களை சொல்கிறார் அதாவது நிர்குண பிரம்ம ஜானம் அல்லது நிர்குண பக்தன் நிர்குண உபாசனை ஞான சாதனையை நிறைவேற்றினவன் அப்படி ஞான யோக சாதனத்தை பூர்த்தி பண்ணினவனுடைய லக்ஷணத்தை சொல்கிறார் இதுதான் முடிந்த நிலை அப்படின்னு சொல்லணும் ஆன்மீக சாதனத்தில் இதுதான் செய்ய வேண்டியதெல்லாம் செய்திருக்கக்கூடிய ஒரு ஜானியனுடைய நிலை ஸ்தித பிரஜ லக்ஷணம் பார்த்துருக்கோம் ஏற்கனவே ரெண்டாவது அத்தியாயத்தில் இப்போ நாம் அதே கருத்தை பராபக்த லக்ஷணம் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்குறோம் இனி பதினாலாவது அத்தியாயத்தில் குணா தீத லட்சணம் என்கிற பெயர்ல இதே தான் பார்க்க போகிறோம் பராபக்தன்கிறது அரூபமான தூய உணர்வு தத்துவமான பரபிரம்மத்தை பத்தின ஞானத்தை உடையவன் ஞானமே அங்க பக்தி ஆக பிரம்மத்தை தவிர ஒரு வஸ்துவும் இல்லை எல்லா வஸ்துவும் பிரம்மன்தான் பிரம்மத்துக்கு அந்யமாக ஒரு பொருளும் இல்லை அப்படிங்கிற தத்துவானந்தான் அந்த தத்துவஜான உடையவனுடைய குணத்தை இங்கே பகவான் சொல்றார் சர்வபூதான் அத்வேஷ்டா எல்லா சரீரத்திலையும் இருக்கிற ஜீவர்களிடத்துல சிறிது கூட வெறுப்பு இல்லாதவன் துவேஷ்டான் சொன்னா வெறுப்பை உடையவன் அத்வேஷ்டான்னு சொன்னா வெறுப்பில்லாதவன் அர்த்தம் எல்லோரிடத்திலும் அணு அளவும் வெறுப்பு என்பது இந்த வரியோட அர்த்தம் ஆஹ பராபக்தன் அதாவது நிர்குண உபாசகன் ஏத்வக்ஷரம் அனிர் திசியம்ங்கிற ஒரு பார்த்தோம் இல்லையா நாலு அஞ்சு ஸ்லோகங்களில் பார்த்தோம் சர்வத்திர சமபுத்தயான்னு சொன்னார் எல்லா இடத்திலையும் ஆத்மாவையே காண்கின்றவன் அப்படின்னு அர்த்தம் அஹ சர்வபூதா நாம் அத்வேஷ்டா இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை பூர்த்தி பண்ணுறேன் நாளைக்கு தொடர்ந்து நாம் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை சிந்தனை பண்ணலாம் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம் ஓம்காரானந்தர் அவர்களுடைய